நம்மை படைத்தவன் நம்மை பரிபாலிக்குகிறவன் நம் சகல தேவைகளை நிறைவேற்றி தருகிறார் இவ்வுலகில் நம்மை எந்த நோக்கத்திற்கு படைத்திருக்கிறானோ வாழ்க்கையில் விளங்கி செயல்படுகிற நல்லவர்களாக நாளை மறுமையில் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட இன்பங்களை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த நல்லவர்களுடைய பட்டியலில் இடம் பெறுகிற ஒரு சூழலை நாம் அனைவரும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த நிடித்த தேவைகளை செய்ய வேண்டாம் என அன்புடன் தடுத்திருக்கிறானோ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 رمضان தெ அமர் நிறைவேற்ற நியந்து வைக்கப்பட முடியுமான ஹஜுக்குரிய தயாரிப்புகளை செய்யப்பட முடியுமான மாதமாக இஸ்லாம் காட்டித் தந்திருக்கிறது இவ்வரிடம் நம்முடைய நாட்டில் எந்தெந்த நபர்களுக்கு எந்தெந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு ஹஜ்ஜை செய்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறதோ அவர்கள் இப்போது இருந்து ஹஜ்டைய கற்றுக்கொள்ள வேண்டும் என அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் ஹ் என்ற அமல் நிறைவேற்றப்பட போகிற அந்த இடம் மிக புனித சூப்பாய்ந்தது அந்த புனிதமான இடத்திற்குரிய கண்ணியம் கௌரவம் என்னவோ என்னென்ன தினங்களில் என்னென்ன அமல்கள் செய்யப்பட வேண்டும் என்று அவைகளை அழகாக தெரிந்து புரிந்து நாம் நிறைவேற்றுகிற பொழுது இந்த ஹஜ்ஜி ஏற்றுக் கொள்ளப்பட்டே ார் அவருடைய நாட்டுடைய இலங்கை நாட்டினுடைய நிறைப்பாட்டை பொறுத்தவரை செவ்வாறு மாதம் வந்ததும் அநேகமானவர்கள் தன்னை பெற்றறிந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய கெட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளும் அது தருடைய பொறுப்பும் சிகரவர்களுக்கும் சிறு யார்க்க முடியும் என சந்தோஷமாக கேட்கிறார்கள் இதே என்ன சொல்ல வருகிறார்கள் கொள்கைகள் அமைப்பு தான் செவ்வாறு மாதத்தில் திருமணம் செய்து வைப்பதை விரும்ப மாட்டார்கள் செவ்வாறு மாதத்தில் திருமணம் செய்து வைப்பதை ஒரு சுற்ற தினமாக கருதியோர் காலம் இருந்தது இணைதான் எல்லாம் காலாக அவர்கள் மறந்து செல்வதற்காக செவ்வாறு மாதத்தில் திருமணம் செய்வதில் எல்லாம் குற்றமும் கிடையாது வ்வாருடைய மாதத்தில் தான் என்னை தலைவர்கள் நிறுவனம் செய்தார்கள் என்னுடன் குடும்ப வானதை ஆரம்பித்தார்கள் அல்லா உடைய மனைவியர்களின் நான் அவர்களுக்கு மிக இன்பகரமான ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறேன் என்ற அந்த ஜாகரியத்து கொள்கை அந்த ஜாஹிரியத்து மடமை நிறைவையை அவர்கள் மறுத்து பேசுவதற்கு இதை சொல்லியிருக்கிறார் आ yeah, है என்னுடைய சமூகத்தினர்கள் நாளை வறுமையில் கூடுதலாக இருக்கிறார்கள் என நான் சந்தோஷமடை மேன் என்ற கருத்தையும் அண்ணா உயர் குழு சொன்ன சொல்லி தந்திருக்கிறார் திருமணம் செய்து வைப்பதற்கு அந்த பெண்ணுக்கு உரிமை உள்ள அந்த பெண்ணை பெற்றளித்தவர்கள் அது அந்த பெண்ணுக்கு பாதுகாவதர்கள் இருந்தாக வேண்டும் வழி இல்லாமல் திருமணம் செய்வது என்பது அது சென்றுபடி து இவர்கள் யாரு இல்லாத பொழுது தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய மாப்பாவினுடைய சகோதர சம்பந்தும் <laughs> ஆனால் நாம் வைத்துக் கொள்கிறோம் நிகாக நடந்தது இவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது மர வருடங்கள் வாழ்கிறார்கள் வாழ முயற்சி செய்கிறார்கள் வாழ்க்கையில் பல்வகையான பிரச்சனைகள் பல்வகையான இன்பங்கள்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 அந்த பிள்ளை பெற்றெடுக்கப்பட்டதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் இருந்தே அந்த வைத்திய சாலையில் இருந்தே பேர்தறி கூட பெற்றெடுத்த அந்த தகப்பனுடைய பெயர் மாற்றப்பட்டு தத்தெடுத்துகிற வளர்ப்பதற்கு எடுத்துகிறவர் தன்னுடைய பெயரை அந்த பேர் அறிவிப்புகளை மாற்றிக் கொள்கிற சூழலும் நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற சகோதரி இவர்கள் முதல் இந்த பெண் குழந்தை திருமணம் செய்து கொடுக்கப்படுகிற குறுப்பாக இருந்து செலவுகளை செய்திருக்கிறவர் எனவே திருமணம் செய்து வைக்கிறார் இஸ்லாம் தத்தெடுத்த தந்தைக்கு செய்து கொடுக்க முடியுமான எந்த விதமான அதிகாரமும் இல்லை நிலையாகவே வர்த்திருக்கிறார்கள் இந்த செய்திமுடு ஹாரிசா எல்லா கால அன்பவர்களை அன்றைய காலத்துல எப்படி கூட்டுவார்கள் முகமது என்று சொல்லுவார்கள் சூரத்துல என் அத்தியாயத்தில் இது சம்பந்தம் அவர் பல விடயங்களை பேசுகிறான் அந்த செய்தி என்ற நபரை சென்னை திருமணம் செய்து கொடுத்தாா் மனைவியைக்கெண்ணை உங்களுக்கு நாம் திருமணம் செய்து தந்தோம் இந்த உமட்டு தத்தெடுத்த தந்தைக்கு அந்த தத்தெடுத்த அந்த உடித்த பெண் மகரமியான பெண்ணாக ஆக மாட்டார் அதான் ஏற்படுகிறாரளேற்றிய நிலையில் திருமணம் முறைப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் ஒரு நிலையாக குவிக்கப்பட்டிருக்கிற ஒரு சென்னை கல்யாணம் முடித்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண் அந்த பெண் சட்ட ரீதியாக தன்னுடைய கணவனிடத்திலிருந்து விவாகரத்து பெறாத நிலையில் இந்த பெண்ணை இன்னொரு ஆண்டுக்கு திருமணம் முடிக்காத பெண் என்று ஏமாற்றி கல்யாணம் முடித்துக் கொடுக்கிறார்கள் அதாவது நிலையம் இன்பமாக இல்ல ஆரம்பமே திருமணம் நடத்தப்படுகிறது அந்த இரண்டாவது போது அங்கே முன்கூட்டியே உங்களுடைய பெண்களுக்கு கொடுத்தப்பட வேண்டிய மகர்களை அவசியம் நீங்கள் கொடுத்தாக வேண்டும் கொடுத்த மகளை திருப்பி எடுப்பதற்குரிய எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது காண்பிப்பதற்காக பல லட்சம் ரூபாய்கள் திருமண திருடைய அந்த மதியத்திலே மகராக கொடுத்த பெண் கையிலோ கொடுக்கப்படுகிற ஒப்படைக்கப்படுவதை பார்த்தால் அந்த எழுதப்பட்டவைகளோடு அறவாசி அல்லது உருந்தில் ஒரு பங்கு தான் போய் சேருகிறது ஆரம்பேயே அந்த தன்னுடைய மனைவிக்கு மோசடி செய்கிறவனாக இருந்தால் அந்த பெண்ணை எப்படி முழுமையாக தனக்கு அலால மனைவியாக ஆக்கிக் கொள்ள முடியும் சகூடியார்களே இப்படி ஆண்களுடைய பகுதியிலும் சரி பிறகுதான் இந்த பெண்ணால் முறையில் நடக்க முடியவில்லை குடும்ப வாழ்க்கை என்பது ஆரம்பமே ஒழுங்காக அமையவில்லை என்று சொன்னால் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கையில் இன்பத்தை காண முடியாதே இவ்வாறு செயல்படுத்தப்பட்ட திருமணத்தினுடைய விவரீதம் தான் குடும்ப வாழ்க்கையில் இணைந்ததற்கு பிறகு அவர்கள் பல்வகையான சோதனைகளுக்கும் பல்வகையான வேதனைகளுக்கும் முகம் கொடுத்துகிறார்கள் பிள்ளைகள் கேட்காமல் இருக்கிறார்கள் எந்த நிலைமையில் எந்தெந்த குடும்பங்கள் தொடர் சோதனைகளிலும் வேதனைகளிலும் வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ ஒருவர் சிந்தனை செய்து பாருங்கள் சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதை நான் சொல்கிறோம் உங்களுடைய திருமணங்களும் எப்படி நடந்திருக்கிறது என்னுடைய மனைவியை முடித்து தரப்பட்ட வழிவகைகளில் எனக்கு சரியான வழி பிறகு நடக்க விரு மிக மிக யோசனை செயல்படுத்துங்கள் சகோதரே ஒருமட்ட சமூகத்தில் கணவனை மனைவி ஏமாற்றுவதும் மனைவியை கணவன் ஏமாற்றுவதும் அல்லாஹ் கேட்கிறார்களே கணவன் மனைவி இருவருக்கு மட்டையே மிக அநியோன்யமான ஒரு உறவு இருக்கிறது அதை நம்பிக்கை என்ற உறவு சகோதரத்தை கணவன் மனைவியை நம்புகிறார் மனைவி கணவனை நம்புகிறார் எப்பொழுது என்னை இருவரிடம் முடிக்கார அவர் என்ன ாரளே அதனால்தான் அவரு பராண்டிகன் தெளிவாக செல்கிறது வாழ்க்கையில் அனுமதிக்கலாம் சூழலை பார்க்கிற பொழுது குடும்ப வாழ்க்கையில் பெரிய சொன்னால் வெட்டம் என்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக வாழ்வதை மனைவி இருக்க வேண்டிய ஒளிய உணர முடியாத அந்த யதார்த்தத்தை அனுபவிக்க முடியாத சூழலே அவர்கள் வாழ்ந்து மரணமடைந்து விடுவார்கள் இப்பேற்பட்ட மோசடிகள் இன்னொரு பகுதியில் சொல்லலாம் பொதுவாக மனைவி என்று இஸ்லாம் பொழுது அல்ல அவருடைய சொல்லார்கள் பல பல சிவார்த்திகள் தன்மைகளைதான் தன்னுடைய கணவன் தன்னை திட்டும் வெளியூர்களுக்கு சென்றிருக்குகிற பொழுது அந்த கணவனுடைய பொருளாதாரத்தை அந்த பெண்மணி பாதுகாப்பவராக இருப்பார் உலகத்தில் என்ன நடக்குது பொருளாதார பெயரை பிள்ளைகளுக்கு பணங்களுக்கு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 கூறியது கியாண <tos> அந்த ார்கள்த்துக்கு சிக்கல்கள் இடம் வருவதன் காரணமாக வாழ்க்கையின் இன்பம் இல்லாம சந்தோஷம் இல்லாம எப்போ மனைவி கணவனை ஏச பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு வழிபடாத ஒரு நிலவு துராக இருக்க மாட்டார்கள் உங்களுக்குள்ளே உங்களுடைய அமைப்பில் இருக்கு நீங்கள் மோசடி குடும்ப வாழ்க்கை என்பதில் பாதுகாக்க திருமணம் முடித்து கொடுக்கப்படுவதற்கு தயாராக இருக்கிற பிள்ளைகளுக்கும் அழகான உபதேசங்கள் செய்து அவருடைய நிக்கங்களையும் நல்ல முறையில் ஆக்கி வைக்க நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தந்தருவானாக சிக்கல்கள் சந்தோஷமான ஒரு வாழ்வியாக்கி தந்தல்வானாக கணவன் மனைவி என்றில் ஒரு அன்பையும் பண்பையும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பண்புள்ள ஒரு கணவனாக மனைவியாக வாழ்கிற வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக